வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி ஆறு சித்திரை மாதம் பதிமூனாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் ராஜீவ் கொலை குற்றவாளிகள் ஏழு பேர் விடுதலை தொடர்பாக அளித்த மனுவை பரிசீலிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாடு மே ஐந்தாம் தேதி ராயப்பேட்டை ஒய் எம் நடைபெற உள்ளது தமிழகத்துக்கு இரு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்பதால் ரெட் எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் கடல் நீர் ஊருக்குள் பூந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர் ஜெயலலிதாவின் சொத்து நிர்வாகிக்க நிர்வாகியை நியமிக்க கோரிய வழக்கின் இறுதி விசாரணையை ஜூன் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சி வழக்கு விசாரணையில் தாமதம் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது அதில் சிறப்பாக செயலாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் வேலூர் தொகுதிக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து உடனடியாக அதை நடத்த முடி முடிக்க வேண்டும் என திமுக கூட்டணி வெட்பலர் ஏசி சன்முகம் சண்முகம் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளார் இந்தியச் செய்திகள் இந்திய இராணுவத்தில் போலீஸ் படைப்பிரிவில் முதன் பெண்கள் சேர்க்கப்பட உள்ளனர் தீவிரவாதிகள் உங்கள் ஒரு உறவினர்களா என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாயாவதி மற்றும் அகிலேஷ் சிங் யாதவை நோக்கி பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் பீகார் மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி பாராளுமன்ற தேர்தல் பதினெட்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது மொத்தம் மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்தது மீதமுள்ள தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் இருபத்தி மற்றும் மே ஆறு பன்னெண்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதற்காக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காங்கிரஸ் மற்றும் ஆம் கட்சி இணைந்து பஞ்சாப் மற்றும் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலை சந்திக்க முடிவெடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாதால் டெல்லி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்கள் தெரிவித்தார் தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் புகாரில் சதி உள்ளதா என்பது குறித்து ஏ பட்நாயக் குழு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் மன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடியும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆம் கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் செய்திகள் சிரியாவில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் நான்கு மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி பதினெட்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது இலங்கை தலைநகர் கொழும்புவில் போலீசார் நடத்திய சோதனையில் இருபத்தொரு கையெறி குண்டுகள் சிக்கியுள்ளன இருபத்தொரு கையெறி குண்டுகளும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டு என்று இலங்கை போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் கொழும்புவின் முட்வால் என்ற இடத்தில் நடந்த சோதனையில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவின் குவாசுலு நத்தால் மாகாணம் மற்றும் அர்பன் நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அண்சரிவியல் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது இலங்கையில் எட்டு இடங்களில் தாக்குதல் நடத்திய ஐ தீவிரவாதிகள் ஏழு பேரின் பெயரை இலங்கை புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது வணியச் செய்திகள் ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட் பேங்க் நிதி நிறுவனம் முகேஷ் அம்பானியின் தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோவில் சுமார் பதினாலாயிரம் கோடி முதல் இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய உள்ளதாக ஜே பி மார்க்கன் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாவிட்டால் அதன் பின்னர் சரக்கு பரிமாற்றத்திற்கு தேவையான இவே பில்லை உருவாக்க முடியாது என்று மத்திய மறைமுக வரிகள் ஆணையம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இடம்பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் டெல் ஸ்டைன் தோல்பட்டை ஏற்பட்ட காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது தங்கப்பதக்கம் வெல்வதே என்னுடைய வாழ்நாள் கனவு என்றும் தற்போது கனவு நிறைவேறியது என்று ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற கோமதி மாரியப்பன் தெரிவித்துள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஏப்ரல் இருபத்தி முடிவடைந்தது இதில் பெண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பி சித்ரா நாலு நிமிட பதினாலு வினாடிகளில் இலக்கை கடன் தங்கப்பதக்கத்தை வென்றார் இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்